அவர்கள் சாட்சி கூறி தொழுகையை பேணி ஜக்காத்தை அவர்கள் கொடுக்கும் வரையிலும் மக்களிடம் நான் போரிட கட்டளையிடப்பட்டுள்ளேன் இதை அவர்கள் செய்துவிட்டால் இஸ்லாம் கூறும் கடமையை தவிர தங்களின் இரத்தங்களையும் தங்களின் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களின் கேள்வி எனக்கு அல்லாஹுவிடமே உள்ளது என்று நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி 25 ஐந்து 22